தேவண்டிய மகாபரஷுமல நாமத்திற்கு மைமொண்டாவதாக பொறுமையில் தேர்ச்சி உள்ளவர்களாக மாற்றவே தேவன் சோதனையை வாழ்வில் அனுமதிக்கின்றார் மாமிசம் நாம் எண்ணினதை உடனே அடைய நினைக்கின்றது பொறுமையுடையவர்களோ அதன் காலத்திற்காக காத்திருக்கின்றார்கள் இதிலே கனம் ஞானம் விவேகம் விளங்கும் பொறுமையாயிருப்பதன் ரகசியம் முடிவிலே அது நமக்கு ஜீவ கிரீடத்தை என்பது பற்றி வேதத்தின் அடிப்படையில் இப்பொழுது புதியர் சிலிமின் தலைமையும் அப்போஸ்தலருமான பாஸ்டர் சேசுதாசன் அவர்கள் சிறப்பு செய்தி ஆற்றுவார்கள் நீங்களும் எங்களோடு கிறிஸ்துக்குள் ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மைமதாக மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளாக நாளிலும் தேவனுடைய பிரசுத்த சன்னிதானத்தில் கருத்தரை ஆராதிக்க தேவனை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுதுகொள்ளும் முடியாக நம்மை ரட்சித்த தேவனை நாங்கள் துதிக்கிற தருடைய கிருபைக்காக நாம் தேவனை சுதோத்தரிப்போம் இல்லையா இல்லையா தேவனுக்கு மயிமயம் அருமையான கற்றுரை பிள்ளைகளை இந்த நாளிலும் தேவன் தருகின்ற சில ஆலோசனைகளை நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிறவைகளெல்லாம் சரியாய் செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் சோதனைகள் வரும்போது ஏன் எதற்காக நம்மை சோதிக்கிறார் என்கிற சோதனை ஏன் தேவன் அனுமதிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் நம்ம அலமாய் மகிழ்ச்சியாயிருக்க கற்ற நமக்கு உதவிச்சுவார்கள் யாக்குவது பொதுவான நிறுவம் முதலாம் அதிகாரம் பன்னிரண்டாவது வாக்கியத்தை சகிக்கிற மனுஷன் என்று விளங்கின பின்பு சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கிவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தமிழத்தில் அங்கு கூறுகிறவளுக்கு வாக்குத்தம் பண்ணின ஜீவ பெறுவான் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சோதனை வராது என்று வேதம் சொல்லவில்லை சோதனை வராது என்று சொல்லவில்லை சோதனை வரும் சோதனை சகிக்க வேண்டும் எதற்கென்றால் அந்த சோதனையை சகித்து அதில் உத்தமன் என்று அவன் விளங்கும் போது அவனுக்கு வாக்குப்பட்ட ஜீவகிரத்தை கொடுப்பார் எந்த ஒரு காரியத்திலுமே பரீட்சை இல்லாமல் மேல்நிலை இல்லை என்று நாம் அறிந்திருக்கிற ஒரு பிள்ளைகளெல்லாம் பரீட்சை எழுதிவிட்டு ரிசல்ட் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த காலங்களிலே அதாவது இந்த இந்த பரீட்சையிலே அவர்கள் பாஸ் போதுதான் அடுத்து மேல போகின்றார் இதேக்குரிய ஜத்திலையும் ஆண்டிய கற்றவை பெற்றவைகள்ண்ட இடத்தில் கேள்விப்பட்டவைகள் தேவனால நான் போதிக்கப்பட்ட தேவன் அன்பிலே இதுவரைக்கும் நாம் பாதுகாக்கப்பட்ட நிலைகளிலே எவ்வளவுக்கு நம்முடைய அறிவு இருக்கிறது என்கிறத அறிந்து கொள்ளும் முடியாத நம்முடைய வாழ்க்கையில சோதனை கருத்தன் அனுமதிக்கின்றார் சோதனை அனுமதிக்கிறார் இந்த சோதனை என்ன செய்ய வேண்டுமா சகிக்க வேண்டும் என்று கத்தர் சொல்லுகிறார் சோதனை வராது என்று சொல்லவில்லை என்றார் என்று சொல்லுகிறார் கவலை வராது என்று சொல்லவில்லை அதன் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகின்றார் அது சோதனை மனிதனுடைய வாழ்க்கையில் அவசியம் இந்த சோதனையில் உத்தமர்களாக காணப்பட வேண்டும் என்று விரும்புகின்ற பாது மன வீழ்ச்சி அடைகின்றதா எதிர்நீச்சல் அடித்து முன்னேறுகிறதா என்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியாத சோதனை அனுமதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது முதலாம் அதிகாரம் ரெண்டு மூன்று ஒருவர் செய்யலாம் சகோதரரை நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் அருமையான சகோதரர்களே நீங்கள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் விசுவாசத்து பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் அது மிகுந்த சந்தோஷமாக மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் விசுவாசத்தின் பரீட்சை பலவிதமான சோதனை அகப்படும் போது அளவு எவ்வளவு இருக்கிறது என்று அதுல ஒரு பரீட்சை வைக்கிறார் இந்த பரீட்சையில ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எவ்வளவு நாள் விசுவாசிப்பது விசுவாசத்து விசுவாசத்து காத்திருந்து வாழ்க்கையில ஒன்னு முன்னேற்றம் இல்லையே ஒன்று நடக்கவில்லையே என்று எண்ணி நம்ம தோல்வி எடைகிறோமா இல்ல பொறுமையோடு என்ன காத்திருக்கிறோமா என்பதை பார்ப்பதற்காக ஒரு பரீட்சை வைக்கிறார் விசுவாசத்தின் பரீட்சையை நமக்கு பொறுமையை உண்டாக்குமா என்ன செய்வென்றால் விரும்பும் அது நான் விரும்புகிறபடி அது நமக்கு நடக்க வேண்டும் விரும்புகிறபடி விரும்புகிற நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாத்தாலும் சோதந்து போயிடும் அதுபடினால நம்முடைய விசுவாச அளவு எவ்வளவு இருக்கிறது இத்தனை வருஷம் காத்திருந்தா இருபத்தைந்து வருஷம் ஒரு மனிதன் எட்டு அருமையான ஒரு பரீட்சை விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை வைக்கப்படுகிறது இந்த பரீட்சையில் ஜெயம் பெற்றால் நமக்கு ஒரு பொறுமை உள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுமா ஒரு சின்ன சுடுசொல் கேட்டவுடன் உள்ள நடக்கிறதுலாம் வெளியே வருது பாருங்க அதாவது பாம்பு படுத்து கிடந்ததுன்னா ரொம்ப அருமையாக பார்ப்பதற்கு சற்பம் அப்படியே ஒன்றுமே பிராணி போல் இருக்கும் தொட்டுட்டா போதும் கெட்ட பாம்பா என்று தெரியும் ஆனப்படி நான் அருமையான கச்சிட அது தன்னுடைய சுருமத்தை எழுப்பி காட்ட ஆரம்பித்து நான் யாரு தெரியுமா அப்படி என்று சொல்லி அப்படி போற நாமும் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம் குடும்ப வாழ்க்கையிலேயோ தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ சகோதரத்துவ வாழ்க்கையிலேயோ அல்லது சபையினுடைய நாம் ஏதாவது ஒன்றை கேட்டால் உடனே நான் யார் தெரியுமா என்கிற அந்த சுபாவனம் வெளிப்பட ஆரம்பித்து விடுகின்றது அது ஒவ்வொரு காரியங்களுக்கும் பரீட்சை வைக்கப்படும் நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது சோதன சகோதரி தானே பரவாயில்ல நம்முடைய தானே பரவாயில்ல சரி அவர் அறியாமல் சிறர் பரவாயில்லை என்று சொன்னால் அதுல நாம் ஒரு அந்த காரியத்தில் வெற்றி பெற்று விட்டோம் என்று அடுத்த சோதனை சகித்து விட்டோம் சகிக்காமல் சாடி நின்றால் தோல்வி அடைந்து விட்டோம் என்று பொருள் எப்பொழுதுமே காணுகிறோம் இந்த மாம்சத்துக்கு விரோதமாக யாராவது ஏதாவது எதிர்வேலை பண்ணிவிட்டால் உடனே இது சாடி நிற்க ஆரம்பிக்கும் அனைப்படினால இந்த மாம்சத்தை கொலை செய்வதற்காக மாம்சத்தை கொள்வதற்காக ஆண்டவர் நமக்கு சோதனையை அனுமதிக்கிறார் இந்த சோதனையை நாம் சகித்து விசுவாச பரீட்சையில் வெற்றி பெறும் போது வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது அப்புறம் என்ன நடந்தாலும் சரி ஒரு அறிஞன் நிறைய நூல்களை எழுதுகின்றவர் அவரிடத்தில் நண்பர்கள் எல்லாம் வந்து ஒரு நாள் வீட்டில் வந்து நண்பரே உங்களுக்கு இந்த ஞானமெல்லாம் எப்படி எங்கிருந்து வந்தது என்று கேட்டார்களா கேட்டபோது அவர் பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார் பேசிக்கொண்டே இருக்கும்போது வீட்டமாக கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் கேட்டுக்கொண்டே இருந்தவர்கள் அவர் எழுதிய நூல்கள் அவர் எழுதிய எல்லா அறிவுரைகளெல்லாம் பேப்பர்ல எந்த கிணித்து ஒரு பக்கெட் நிறைய தண்ணி வைத்து தண்ணியில் அவ்வளவு அள்ளி போட்டிருக்காங்க போட்டு நல்ல கலைக்கு வைத்துக்கொண்டே இருந்திருக்கிறாங்க இவங்க உச்ச நிலையில சுதாரிசமாக பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் பின்னாலேருந்து அவரோட தலைவனையை ஊத்திட்டு போயிட்டாங்க இவர் சிரித்துக் கொண்டே இருந்தார் நினைக்கிறேன் தெரிந்தவர்களுக்கு தெரியும் தேவனுக்கு மையமே அவர் சிரித்துக்கொண்டே இருந்தார் என்ன நண்பரு அதுதானே என்னுடைய நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலுது தானே இந்த பொறுமை உள்ள வாழ்க்கையில் தான் இத்தனை ஞானத்தை நான் பெற்றுக்கொண்டேன் இத்தனை அறிவு என்னுடைய வாழ்க்கையில் வந்ததுடைய காரியம் என்னது என்றால் பொறுமை உங்களுக்கு கேட்கல எனக்கு கேட்டுது இடி முழங்குதுன்னு எனக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது வீட்டுக்குள்ள இடி முழங்குது இப்ப மழை பெய்யும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன் அதிலும் ஒரு கவிதை அதிலும் ஒரு ஞானம் வழிபடுது பாருங்க அப்ப அவன் மழை பெய்யும்னு நினைத்த மழை பெய்து எவ்வளவுதானே இடிமலை இடி முடங்கினால் மழையும் பெய்யும் என்பதை நான் அறிவேன் என்று அவர் சொன்னார் அருமையான கட்டடி பிள்ளைகளே அறிவு எங்கிருந்து வரும் ஞானம் எங்கிருந்து வரும் பரசுத்தம் எதிலிருந்து முளைக்கும் எதிலிருந்து அடைவது நான் ஆவியில் நிறுகிறேன் என்று சொல்வதில் அல்ல நான் நீண்ட நேரம் மணிக்கணக்காக ஜவம் பண்ணுகிறேன் என்பதில் அல்ல அதான் ஒரு மனிதன் போய் சொன்ன தேவாலயத்துல ரெண்டு பேர் ஜெவம் பண்ண ஒரு மனிதன் சொன்ன ஆண்டவரே இந்த ஆயக்காரனை நான் வார்த்தை என்பதும் வாசிக்கிறேன் துசமாக உணக்கிறேன் எல்லாமே செய்கிறேன் நான் நீதிமான் அவன் ஆண்டு பாவியாகிய மேல் கிருமி என்று ஜோம் பண்ணி நான் இவஞ்சம்தான் கேட்கப்பட்டது என்று நான் காணுகின்றோம் அல்லையிலா அருமையான கத்துணை பிள்ளைகளை கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்க வேண்டியது பொறுமை சகிப்பின் தன்மை நமக்கு வேண்டும் இதுதான் ஆவிக்குரிய ஜீவத்தில் விசுவாச பரட்சையில் வெற்றி அனுபவம் இதுதான் சோதனை சகிக்கிற ஒரு அனுபவம் என்று வேதம் சொல்லுகின்றது அன்படி அருமையான கத்தனை தேவ ஜனகளை சாத்தார் இதுவழியாகத்தான் வருவார் பொறுமையை சோதித்து ஆத்திரப்பட வைத்து நம்மை பழைய ஆளாக ஆக்கி விடுவதற்கு அவர் சுற்றி அழைகின்றான் எப்படி இவனை சோர்மடைய செய்வது சோதனையை கொண்டு வருவான் அருமையான கற்றுடைய பிள்ளைகள இந்த சோதனையில நாம் என்ன செய்ய வேண்டும் அதாவது விசுவாச பரீட்சை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் போது அதை சகித்துக் கொண்டால் நாம் என்ன செய்வோம் பொறுமை வாழ்க்கையை நாம் பெற்றுக் கொள்வோம் என்று கற்றுடைய வார்த்தையில் சொல்லுகின்றது அதான் மக்கள் சொல்லுகிற ஆண்டு வரைய என்ன வையம் காவல் வேண்டிக் கொள்கிறார் காதல் ஒய்யும் சொல்வார்கள் எடுக்க முடியாது அது என்னைக்கும் அறுத்துக்கொண்டே இருக்கும் அறுபட அருமையான தேவைய பிள்ளைகள் அதான் யாக்கார் பேசுகிறதற்கு பொறுமையாயிருங்கள் கேட்கிறதற்கு தீவிரப்படுங்கள் அதாவது மற்றவர்கள் பேசும்போது என்ன பேசுகிறார்கள் என்று கேட்பதற்கு அதை யார் அதிகமாக இருக்கும் பெற்றுக் கொள்வார்கள் அவர்கள் பேச முடிக்கிற கூட பேசணும் அவர்களை எனக்கு ரொம்ப தெரியும் என்று நான் பேச நம்முடைய ஆத்மா வெறும் பானையாக வெறும்பட்டியாக வெறும் பையாக இருக்கும் ஒன்றுமே இருக்காது பிறருக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே இருக்காது நிரப்பி வைத்துக் கொண்டாள் மற்றபடி சமயம் வரும்போது அள்ளி கொடுக்கிறதுக்கு நாம் எப்பொழுது நிறைவுடையவர்களாக இருப்போம் ஆனபடினால் இந்த நாட்கள் கட்டிட வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் அதாவது சோதனை சகிக்கிற மனிதன் பாய்க்கிவான் உத்தமன் விளங்கின பின்பு ஜீகரிடத்தை பெறுவார் இந்த சோதனையாகிய விசுவாச பரட்சியை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அதை நான் பொறுமையோடு சகித்துக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பொறுமை உள்ள ஒரு நல்ல பண்பாடான ஒரு நல்ல ஜீவியம் கிறிஸ்தவ ஜீவன் கிடைக்கும் ஆண்டவர் அடிக்கப்பட கொண்டு போகிற ஆடுகளைப் போல பேசாமல் மௌனமாக இருந்தாராம் பார்க்கின்ற சொல்லுகிறபடினால நான் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அவர்கள் எல்லாம் செளிவாக நடக்கும் போது பாடுவார்கள் தங்களை வழி நடத்துகிற மோசையே கடவுளை புகழ்வார்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன நெருக்கடி ஒரு கசப்பு வந்தவுடன் எங்க பழைய விட்டு வந்த பழைய எகிர்த்தை திரும்பி பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் சிலர் வாயினாலையும் சொல்லி விடுவார்கள் ஏந்தா இந்த பாதை வந்துடும் வந்ததிலிருந்து வந்த நாடிலிருந்து இதுவரைக்கும் ஒரே சோதனை சோதனை சோதனை மாத்தி மாத்தி சோதனை வந்து கொண்டே இருக்கிறது எதற்காக வருகிறது தெரியுமா இந்த மாம்சத்தை சாகடிப்பதற்காக இந்த மாம்சத்தில் ஆத்திரபுத்தியை அடக்குவதற்காக இந்த மாம்சம் தேவனுக்கு உகந்த அந்த வைத்திருக்கிற பெறுவதற்கு இது தகுதி உள்ளதாக மாற முடியாது இராணுவத்தில் ஊழியக்காரர் ஊழியன் செய்தார் அங்கே ஊழியம் செய்யும்போது ஒரு சகோதரையே சுயேற்றுக் கொண்டார் அவர் எண்ணத்தை ஏற்றுக் கொண்டார் அதாவது மறித்த பிறகு மனிதனுக்கு ஜீவகிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற போதனை அவர் கொடுத்தார் நாம் இங்கே இப்படி வாழ்கின்றோம் பல விதமான கஷ்டங்கள் பாடுகள் துன்பங்கள் பிரயாசங்கள் நமக்கு இருக்கின்றது மறித்த பிறகு ஒரு பெரிய ஒரு சிங்காசனம் ஜீவகிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது கேட்டபோது அவர் எனக்கு அது வேண்டும் என்றது ராணுவத்தில் இருக்கும் போதே அந்த ஆவலோடு இருந்தார் ஒரு அதாவது யுத்தம் நடக்கும் போது அடிபட்டு தலை சதைந்து போய்விட்டது அப்பொழுது ஹாஸ்பிட்டலில் இவர் அட்மிட் ஆனார் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இதே ஊழியக்கார்பை பார்க்க சென்றார் பார்க்க அவர் கொஞ்சம் அரகர் உயிராக இருக்கிறார் அப்படி இருக்கிறார் சுவையினர் இருக்கிறது இவர் கண்டவுடனே சோதனம் சொன்னார் சொல்லி அழுதார் ஏன் சோதனை அழுகிறேன் என்று கேட்டார் நான் எதிர்க்க காலவில்லை சில நேரத்தில் மரணம் அடைய போகின்றேன் எனக்கு தெரியும் அந்த ஸ்டேஜ் நான் ஆகிவிட்டேன் ஆனாலும் நீங்கள் சொன்னீர்களே ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது போய்விட்டதே அந்த கிரீடத்தால் அடிவிட்டு உடம்பெல்லாம் வேதனை தலையில ஒருங்கி போயிருக்கின்றது இன்னும் சில நேரத்திலே உயிர் போக போகின்றது அதை பற்றி கவலைப்படவில்லை அங்கே போய் கொடுக்கப்படுகிற ஜீவகிரத்தை தலையில் வைக்க முடியுமா தலை இப்படி ஆகிவிட்டது என்று கேட்டாரா சொன்னார கவலைப்படாதீங்க இங்கே கருப்பா இருக்கிறவன் அங்கே கருப்பா இருக்க மாட்டான் இங்கே ஊனனா இருக்கிறவன் அங்கே ஊனனா இருக்க மாட்டான் அங்கேரும் தேவதூதர்களை போல் இருப்பார் அங்கே ஒரு புதிய மனித சரீரம் தரப்படும் அங்கே ஒரு புதிய தலை உமக்கு தரப்படும் அந்த உமக்கு வைத்திருக்கிற சிங்காசு ஜீவக இடத்தை வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தலையை கத்திர அங்கே மாற்றி விடுவார் போய்விட்டது பெற்றவுடன் உயிர் போய் பரலோகத்துக்கு போய் ஜீவ இடத்தை பெற்றுக் கொண்டார் பவுல் போன்ற பிரசுத்தவான்கள் இந்த புலோகத்தில் சோதனை பாடல்களின் வழியாக சென்றார்கள் கடையில் சில நேரத்தில் அவர் கண்டது என்ன எனக்காக வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு மாத்திரமே பிரசனத்தை வாங்கிக்கிற உங்களுக்கும் எல்லோருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது கத்தளை பிள்ளைகளே நம்ம இன்னும் பழையாளாக இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மாற்றி மாற்றி சோதனை தருவது இந்த சோதனை ஆகிய பரீட்சையில் போர்மையுள்ள ஜீவியத்தை பெற்றுக்கொள்முடியாக புதிய மக்களாயிருந்தோம் பிரசுத்தாய் பெற்றிருந்தோம் இந்த வழிக்குள் இருந்தோம் இன்னும் பழைய மனித சுபாவம் அடிக்கடி அதாவது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம இருந்து என்று சொன்னால் நான் சோதனை சகிக்கவில்லை அந்த பொறுமையுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை அந்த சோதனை உதவி தள்ளிவிட்டு நாம் பழைய நிலைக்கே போக விரும்புகின்றோம் சோதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சோதனையை சகிக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் மகிமையான வாழ்வை ஆண்டவர் மறமையில வைத்திருக்கிறார் அதற்காகத்தான் ஆண்டு நீங்களும் இங்கே கூடியிருக்கின்றோம் நேரப்போக்கு அல்ல எல்லோருக்கும் வேலை ஜோலிகள் உண்டு எல்லோருக்கும் அதாவது பிரச்சனைகள் உண்டு அவைகளை ஒதுக்கிவிட்டு இங்கே வந்திருக்கிறோம் என்றார் அதற்காகத்தான் அலையிலு நம்மை நாமே நாம் சோதித்து பார்க்க வேண்டும் இருக்கிறதா முன்னாடி போன்ற வருகிறதா என்கிற கற்ற பிள்ளைகளை கவனித்து பாருங்கள் அலையுய்யா அலேலுயா ஆண்டவராய் தேவன எதிர்பார்க்கிறார் யாத்திராக புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று சில வசனங்களை வாசிக்கலாம் இஸ்ரோல் ஜனங்கள் எத்தனையோ அற்புத அடையாளங்களைக் கண்டவர்கள் பெற்றவர்கள் ஆனாலும் வாழ்க்கையில் ஒரு சிறிது கசப்பான நிலை ஏற்பட்டவுடன் முருமுறுக்கித்தார்கள்ருக்குறா என்று பெயரிடப்பட்டது அப்போது ஜனங்கள் மோசை குரோமாய் முருசை குரோமாய் முருமுறுக்க ஆரம்பித்தார்கள் வாழ்க்கையில ஒரு சிறிய கசப்பு ரெண்டு பெரிய கசப்பு அல்ல இது குடிக்கிற திப்பாக இல்லை அவ்வளவுதான் தண்ணீர் கசப்பாக இருந்தது இதற்கு ஒரு உடனே போற்றி பாடி பெருந்தலைவனாக மோசையை கத்துரை மனிதனாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றி வந்தவர்கள் இப்பொழுது வாழ்க்கையில் ஒரு சிறிது கசப்பு வந்தவுடன் ஒரு சிறந்த சோதனை வந்தவுடன் ஒருமுறை ஆரம்பித்தார்கள் எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள் எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள் கற்றை நோக்கி கூப்பிட்டார் மோசி கூப்பிட்டார் ஒரு மரத்தை காண்பித்தார் அதே தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிட்டு அங்கே அது தண்ணீர் கசப்பை மாற்றிக்கொள்வதற்கு வழி இருக்கிறது இந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு மறுத்தார்கள் கசப்பான வாழ்க்கை வந்தவுடனே கற்றுக்கிடத்தில் கூப்பிட்டார் அருமையான கற்றலைப்படைகள் எழுதப்பட்டிருக்கிறது அதாவது வாழ்க்கையில கசப்பு வரும் ஏதோ ஒரு நன்மை பின்னாலே வைத்திருக்கிறீர் அதை தருவதற்கு முன்னால இந்த சோதனை வழியாக நான் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது கடைசி அடுத்த வருஷத்துல படித்தாச்சினா அவர்கள் ஏழை முக்கியால ஏழிமில்ல போன என்ன இருந்ததா எழுது பேரிசுமரங்களும் நீரூற்றிகளும் துத்திப்பான தண்ணீரும் காத்திருக்கிறது கசப்பு ஒரு சோதனை அருமையான கச்ச நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வருகிறது என்றால் அடுத்து ஒரு கசப்பு என்று சொன்னால் அடுத்து நமக்கு ஒரு சுத்திப்பான வாழ்க்கை இருக்கிறது ஒரு இன்பமான வாழ்க்கை அடுத்து இருக்கிறது இதுல சொத்து விடக்கூடாது இதுல தோல்வி அடைந்த கூடாது இந்த சோதனை நாம் சகித்து கொள்ள வேண்டும் இது ஒரு கசப்பான வாழ்க்கை இந்த வாழ்க்கையில நாம் அதாவது மிதமிஞ்சு ஆயிடக்கூடாது ஆண்டவர் ஏதோ ஒரு அடுத்து நமக்கு ஏதோ மேன்மை கொண்டு வர போகின்றார் அதற்காக இந்த பரீட்சை இந்த சோதனை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது என்று பெருமையோடு நாம் இந்த சோதனையை ஜெயிக்க வேண்டும் ஜெயிக்க வேண்டும் ஜெயித்து விட்டா என்னத்தை என்ன செய்ய தகவலத்தில் போய் ஜெபம் அந்த பிறகு இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் கசப்பு ஏற்பட்டிருக்கிறது குடிக்கிற தண்ணீர் திட்டிப்பு இல்லை அதுபடி நல்ல உதவி செய்ய என்ன செய்ய வேண்டும் ஒரு மரத்தை காண்பித்தார் மரத்தின் கொப்பை வெட்டி தண்ணீர்களே போடு மதுரமாக அப்படிப்பட்ட மரங்கள் எல்லாம் உண்டு அருமையார்கள் உண்டு ரெண்டு பேர் வேட்டைக்கு போனாங்க ரெண்டு பேர் வேட்டைக்கு போசி ஆயிடுச்சு அப்போ கொஞ்சம் மாவு கொண்டு போயிருந்தாங்க கூழ் காய்ச்சங்க ஆட்டில் அங்கே மலையில் தண்ணி ரோடும் ஒரு பாத்திரமும் கொஞ்சம் மாவும் கொண்டு போயிருந்தாங்க அப்போ இந்த கூழை கலக்கி நாம் காய்ச்சி சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வேட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த கூழ கலக்கினாங்க சரி நீ இந்த கூழ நல்லா காய்ச்சி கொண்டு விரி நான் ஏதாவது சாப்பிட்றதுக்கு காய்கறிகள் கிடைக்காடி பார்த்துட்டு வர்றேன் இன்ட்டு ஒருவர் போகிறார் அவர் போயிட்டு வர்றதுக்குள்ளே இவருக்கு பசி தாங்க முடியல இவர் சாப்பிட்டார் சாப்பிட்டார் அவ்வளோ கூட சாப்பிட்டார் சாப்பிட்டு முடிக்கவும் இவர் கருப்பாக இருந்த மனுஷன் சிவப்பாகிட்டார் அந்த மூலிகையினுடைய விபக்தி அந்த மாதிரி சாப்பிட்ட உடனே இவருக்கு இவருடைய உடம்பெலாம் மாறி சோ சோனி இருக்கார் கருப்பாக இருந்த மனுஷன் அவர் காய காய்கறியெல்லாம் பறிச்சுட்டு வந்தார் வந்து சாப்பிடலான்னு இவர் இருக்கிறார் வேறொரு ஆள் இப்போ அவர் வந்து பார்க்க அவர் விட்டுட்டு போன ஆள் இல்லை இப்போ வேற ஆள் தான் இருக்குது இங்கே அது எப்படினாலே அவர் எங்கே நான் தான் பா அவர் அது எப்படி நான் நம்ப முடியும் அதாவது நீர் இல்லை அப்புறம் வரலாறு பூரா சொன்னார் இப்படி நம்ம இன்னூர்லேருந்து இப்படி இப்படி வந்தோம் போகிறோம் எல்லாம் சொன்னார் எப்படி ஆனது உனக்கு அப்போ சொன்னார் ஒரு குச்சியால் நடந்ததை எடுத்து இந்த மாவை கிண்டினேன் கிண்டி சாப்பிட்டேன் இப்படி ஆயிட்டேன் அப்படி என்றால் இன்னும் கொஞ்சம் மாவு இருக்கிறதல்லவா எனக்கு நான் அதே மாதிரி ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த குச்சை தேர்ந்தாங்க கிடைக்கல காற்று கொண்டு வந்து போட்டுக்கிண்டி பார்த்தாங்க கிடைக்கவே இல்லை ஒரு கருப்பாக இருந்தார் அவர் சோப்பா ரெண்டு பேரும் இறஞ்சி போனா ஆண்டவர் வல்லவர் இன்றைக்கு வேண்டிய நன்மைகளை கத்தர் வைத்திருக்கின்றார் அனுப்பினால கத்தடத்துல நாம் கேட்க வேண்டும் ஆண்டவனத்துல கேட்கும் ஆண்டவர் அதை தருவதற்கு வல்லவராயிருக்கிறார் ஜெப பண்ணினார் ஒன்றும் கத்தர் சொல்லவில்லை அது மரத்துள்ள கொப்பையட்டி அதுல போடுற இந்த தண்ணீர் அது திருத்தி போயிடும் போட்ட உடனே மதுரம் ஆயிடுச்சு இல்லையா மதுரம் ஆயிடுச்சு அப்புறம் குடிச்சாங்க அப்புறம் உடனே நன்மை உண்டாய்ச்சு கைதட்டி பாட ஆரம்பிச்சிருவாங்க அவளை பார்த்த உடனே தெரியும் ஏதோ நன்மை பெற்றுட்டாங்க அவருடைய வாழ்க்கையில ஏதோ கிடைச்சா கைதட்டி பாடுறாங்க இல்லாட்டால் முதலே துணியை போட்டு கவர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு அருமையான கற்றுப்பிள்ளைகளே சோதனைகள் மத்தியில எவ்வளவு பெரிய கசப்புகள் நம்முடைய வாழ்க்கையில விரும்பாத வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டாலும் என்ன செய்ய வேண்டும் ஜபிக்க வேண்டும் இல்லையா முழங்கால் போட வேண்டும் ஆண்டவர்கள் இந்த கசப்பை மாற்றுமையா நான் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும் கேட்கும் போது கருத்தர் தருவார் கத்திர சட்டத்தை கவனமாய் கேட்டு கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து கத்தல்களுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எகிப்திற்கு வரப்படின வியாதிகளில் ஒன்படியாக என்று பார்ப்பதற்காக நான் ஒன்று அணுகாமல் இருப்பதற்கு சுயதேவியாக வைப்பதற்காக இந்த சோதனை முன்னேறுகிறாயா என்று பார்ப்பதற்காக அப்படி செய்தேன் என்று சொன்னார் ஹெலே லோய்யா ஹெலே இந்த சோதனை முடிந்தவுடனே அடுத்து வருஷம் வாசிங்க பின்பு அவர்கள் ஏழைபுக்கு வந்தார்கள் அங்கே பன்னிரண்டு நீர் ஊற்றுகளும் எழுபது பேரரசு மரங்களும் இருந்தா காத்திருந்தது என்ன வந்துவிட்டது அங்கே சுற்றிப்பான தண்ணீர் ஓடுகிற நீரோடைகளையும் நீர் அவர்கள் கண்டு அவர்கள் அனுபவித்தார்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் சோதனை என்பது நிரந்தரமானது அல்ல அதாவது நம்மை உயர்த்துவதற்காக நம்முடைய வாழ்க்கையில தேவ நமக்கு வைத்திருக்கிற அந்த நன்மையான இவை பெறுவதற்கு தகுதியவர்கள நம்மைபக் பழைய மனித சுவாமி முற்றிலும் சாக ஆண்டவர் செய்கிற கிரியை அதுவாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் ஹலோ ஹலோய்யா நான் திருமண வீட்டில் அடிக்கடி இந்த உதாரணத்தை சொல்லுவேன் உதாரணம் இல்லை நடந்த சம்பவம் ஒரு மேரேஜ் முடித்து விட்டு நாங்கள் எங்களுடைய ரூமில் போய் உட்காந்த பாசம் பெண்ணு விட்டாரும் மாப்பிள்ளை வந்தார்கள் இப்போ ஜெபம் வந்து பெண்ணும் மாப்பிள்ளும் எல்லாருமே வந்தார்கள் வந்தபோது அங்கே ஒரு நிகழ்ச்சியின பார்த்தோம் ஜெவ முன்னால் அந்த பெண்ணுக்கு தாயார் அந்த பெண்ணை பிடித்து மாப்பிள்ளையனுடைய தாயார் கையில் ஒரு ஆயிரம் ரூபாயும் கையில் கொடுத்து இந்த பெண்ணையும் பிடித்து அந்த மாப்பிள்ளையனுடைய அம்மாவுடைய கையில கொடுத்தார்கள் கொடுத்து சொன்னார்கள் அம்மா இதுவரைக்கும் இது என்னுடைய பிள்ளை இன்று முதற் இது உங்களுடைய பிள்ளை பார்த்து தொடங்க என்று விட்டு அவர்கள் ஒதுங்கி நின்று கொண்டார் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஹெலே எலோய்யா ஹெலே நாம் கிறிஸ்துவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துக்கும் மனவாட்டிகளாக இருக்க தேவநாயக்கத்தை நம்மை கரம் பெற்றியிருக்கின்ற பழைய வாழ்க்கை வாழ்க்கையில் இருக்கவே கூடாது பழவைகளை சிந்திக்கவே கூடாது அதற்கு நமக்கு தொடர்ச்சி இருக்கவே கூடாது அருமையான கத்திர பிள்ளைகளை நம்மள அநேக அந்த பழைய நிலையை மட்டும் மாறி புதிய நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறதும் இருந்தாலும் சரி குடும்பத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளா இருந்தாலும் சரி மற்ற நட்புகளா இருந்தாலும் சரி சபைக்குள்ளே இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையை வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அலையலுயா அலையலு கண்ணாடி பாத்திரம் கையை விட்டு தவறி உடைந்து போயிடும் அபிஷேகம் என்பது சாதாரணமானது அல்ல உலகம் முழுவதும் அதுக்கு கொடுத்தாலும் ஈடாகாது பெரிய ஒரு செல்வத்தை இறக்குறையில் தந்திருக்கிறேன் நானும் மண்பாண்டம் மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு பாண்டம் ாலே இது வேகமாக வைத்தால் உடைந்து போய்விடும் காத்துக்கொள்ளும் என்று அருமையான கற்றுரை பிள்ளைகளே நான் பெற்றிருக்கிற ரட்சிப்பு பெற்றிருக்கிற அபிஷேகம் செல்வம் அருமையானவர்களே இதை நாம் காத்துக்கொள்ள கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக நாம் காத்துக்கொள்ளும் மண்பானை உடைந்தால் அப்புறம் அது செப்ப முடியாது கண்ணாடி பாத்திரம் உடைந்தால் அது அது ஒட்டு வைக்க முடியாது என்று நமக்கு தெரியும் அது நாம் கண்ணாடி பாத்திரத்தை போன்ற உறுதி கூட இல்லை மண்பாண்டத்தை போன்ற பிள்ளைகிறமானவர்கள் அப்படினால தேவனுடைய வாழ்க்கையில சோதனை ஏன் தருகிறார் என்றால் பொறுமையுள்ள ஒரு ஜீவன் தருமடியாக வாழ்க்கையிலே வறுமைகள் நெருக்கங்கள் குறைவுகள் கடன் பிரச்சனைகள் வேலை இல்லாத திண்டாட்டுகள் இவெல்லாம் ஏற்படலாம் வேலையில் கணவனுக்கு ரெண்டு வாரம் ரெண்டு ரெண்டு நாள் உடம்புக்கு சரியில்லை பொறுமையை கையாளுங்கள் அடுத்தவங்களுக்கு பேரிச்சம் மரங்களின் நீரோடைகளும் காத்திருக்கின்றது அவைகளை நீங்கள் அனுபவிக்கப் போகின்றீர்கள் யார் சோதனையை சகிக்கிறார்களோ இந்த விசுவாச பரீட்சையில் யார் வெற்றி பெறுகின்றார்களோ அவர்கள் அதை அனுபவிக்க போகின்றார்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்கள் சோதனையை சகிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது அலையலையா எப்பொழுது சகிக்க முடியாது வாழ்க்கையில கஷ்ட வரும்போது சகிக்க இயலாது ஐயோ இந்த நிலையில கடவுளை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று எ கூடாது இல்லை நம்மளை கைவிடுகிறதுக்கு அல்ல மேல ஒரு ஸ்டெப் தூக்குவதற்காக இப்ப ஜூன் மாசம் திறக்கும் இந்த சோதனை பரீட்சையில் நன்றாக படித்து நன்றாக எக்ஸாம் எழுதிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் மார்க் வாங்கி அடுத்த ஸ்டெப் மேல போறார்கள் இல்லாதவர்கள் அதிலே இருப்பார்கள் என்று நாம் காண்கின்றோம் விசுவாசம் இந்த விசுவாச ஜீவியம் என்பது அதுதான் அது அருமையானவர்களே சோதனையே சகிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆகிய தேவன் விரும்புகிறார் சோதனையின் மூலம் என்ன கிடைக்கிறது நமக்கு பொறுமை கிடைக்கிறது சோதனையை சகித்து விட்டால் அடுத்த பேரிச்சம்புளங்கள் நீரோடைகள் போன்ற அருமையான இன்பமான வாழ்க்கை அடுத்த நமக்கு காத்திருக்கிறது ஒன்று பேர் முதலாதிகாரம் ஆறு ஏழு வர்சனங்களை ஒருவர் வாசிக்கலாம் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதா துன்பப்பட வேண்டியது அவசியமானால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் கொஞ்ச காலம் அழிந்து போகிற போன் அக்கினாலே அழிந்து போகிற பொன் உதாரணம் சொல்லுகிறார் பாருங்க அழிந்து போகிற பொன் அக்கினாலே சோதிக்கப்படுகிறது போல அதை பார்க்கிலும் அதிக இருக்க அதை பார்க்கலாம் விலையேறப்பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் இந்த சோதனை சகிக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்குமா புகழ்ச்சியும் உண்டாக காணப்படும் மகிமை உண்டாக காணப்படும் என்ன காணப்படுமா இந்த சோதனை சகித்தா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகுமா கனம் மகிமை புகழ்ச்சி இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கிறது சோதனையை சகிக்கணும் உதாரணம் சொல்லுகின்றார் அழிந்து போகிற பெண் அச்சினால சோதிக்கப்படுகிறது போல அதை விட விளையாடப்பட்டதாக விசுவாசம் பரீட்சிக்கப்பட வேண்டும் என்று கற்றுடைய வார்த்தை சொல்கின்றது சும்மா கருத்து யாருக்கும் கொடுக்கிறது இல்லை நம்ம கடவுள பிள்ளைகளை ஆகிவிட்டோமா உடனே சோதனை வரும் என பின்னாலே பார்க்கிறோம் ஆண்டவராய சுக்கும் சோதனை இருந்தது என்று நாம் காணுகிறோம் அவரும் சோதிக்கப்பட்டார் சோதிக்கப்பட்டுத்தான் அவர் ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார் என்று நாம் காணுகின்றோம் எப்படி அருமையான கத்துல பிள்ளைகளே அதாவது மனிதன் அதாவது விசுவாசத்தை இந்த விசுவாச பரட்ச இந்த சோதனை ஒரு மனிதன் சகிக்கும் போது அவருக்கு மேன்மைகள் எல்லாம் இருக்கிறது என்று தருவதற்காகத்தான் கத்தனை செய்கின்றவர்களுக்கு இப்படிப்பட்ட மகிமையெல்லாம் பெறப்போகின்றோம் மகிமையில நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசமா இருக்கிறதா இந்த வானத்துல நம்ம பாருங்க நட்சத்திர நட்சத்திரம் வித்தியாசமா இருக்கிறது போல அங்கே பரலோகத்திலேயும் வித்தியாச வித்தியாசமான ஸ்தானங்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது முக்கியமான அடைவதற்காகத்தான் இங்கே நமக்கு பரீட்சையை கருத்தர் வைத்திருக்கிறார் சோதனையே கருத்தர் தருகின்றார் ஒரு வேலைக்கு போனால் கூட அதாவது இன்டர்வியூக்காக முதலாவது அழைக்கப்படுகின்றாரு அதுல யார் பாஸ் பண்ணி செலக்சன் ஆகிறார்களோ அவள் தான் வேலைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன் கிடைக்கிறது பார்க்கின்றோம் உலக பிரகாரமாக இத்தனை காரியங்கள் இருக்குமானால் பரலோகத்தின் மேன்மை அடைய வேண்டும் என்றால் நாம் அதாவது எத்தனை வகையான தகுதியை அடைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது அருமையான கத்தடி பிள்ளைகளை இந்த நாட்களிலேயும் கத்தளை வார்த்தை சொல்கிறது சோதனை கண்டு பயந்து விடாதீர்கள் சோதனையை கண்டு ஒதுங்கி விடாதீர்கள் அந்த சோதனையின் காலத்துல அடைந்து விடாதீர்கள் சோதனை சகிக்க வேண்டும் என்று கதராயி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற அப்படின்னால ஆண்டவரை நான் சோதனைகிறேன் ஆண்டவர் சோதனை தருவதெல்லாம் நம்முடைய நலனுக்காக என்பதை நாம் எண்ணிக்கொண்டு கிருமை பெற்ற மக்களும் பாருங்கள் பெரிய மகத்துவமான கிருமைகளை பெற்றிருப்பாங்க அவருடைய வாழ்க்கையிலும் சோதனை இருக்கும் அப்போ சில பிரசுத்த பதிலை பற்றி நான் பார்க்கும்போது அவர் உன்னதமான வரத்தை பெற்றவர் மூன்றாவண வரைக்கும் போயிட்டு வந்தவர் அவர் அப்படிப்பட்ட ஒரு தேவருடைய மனிதன் அவருடைய நிழல் பட்டு வியாதி சோ ஆகி விடுவார்கள் அப்படியெல்லாம் நான் பார்க்கின்றோம் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை இருந்தது என்று அவர் சொல்லுகின்றார் கலாச்சார சபைக்கு நிறைவு எழுதும்போது சொல்லுகின்றார் அதாவது நான் முதல்வர் உங்களிடத்தில் வரும்போது நான் சரீர சோதனையோடு உங்களிடத்தில் வந்தேன் தேவனைப் போலும் தேவ ஏற்றுக்கொண்டீர்கள் என்று அவர் சொல்லுகின்றார் இந்த சரீரத்தில் சோதனை சுமந்து கொண்டுதான் இந்த ஊதியத்தை செய்தார்கள் அது எதற்காக என்று சொல்லுகிறார் பாருங்க ரெண்டு வருந்த பனிரெண்டாம் அதிகாரம் ஏழு முதல் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது எதற்கென்றால் நான் பெற்றிருக்கிற கிருவையில விழுந்து முகாமல் இருப்பதற்காக அதிலே நான் தோல்வியடைந்து என்னை உயர்த்தி கடவுளுக்கு வேலை மற்றவர்களுக்கு மற்றவர்களை அற்பமாக எண்ணி நான் என்னை மேன்மையாக எண்ணி என்பதற்காக சோதனையாகி முழு கொடுக்கப்பட்டிருந்தது என்னை அற்புதங்களை வருகிறேன் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்தால் கண்ணாடியில் பார்த்தால் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் அவருக்கு இருந்த முள் என்ன என்றால் அவர் சந்திக்கப்படும் போது கண் அவருடைய கண் பாதிக்கப்பட்டிருந்தது கண் ரெண்டு குரலாகிவிட்டது நீ பார்வை கிடைத்தது ஆட்சிக்க அந்த விலகின் அவருடைய சரீரத்தில் இருந்ததா அந்த சோதனை அதை சகித்தார் சோதனை அவர் சகித்தார் அவர் என்ன தெரிந்து கொண்டார் என்றால் நான் என்னை உயர்த்தாதபடி பெருமை கொள்ளாது பெருமை கொண்டு நான் விழுந்து என்னை தூதனாக ஒரு முள்ளீரத்தில் வேண்டாம் இருக்கட்டும் உருடைய விலகிளத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கும் என்று கருத்தை சொல்லிவிட்டார் அருமையான கற்றுடைய தேவையிட பிள்ளைகளை ஓரொரு வாழ்க்கையிலும் சில குறைபாடுகள் இருக்கும் சில நெருக்கங்கள் இருக்கும் விரும்பாத நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் அவர்களை இருக்கும் போதே தகுதிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இவைகளை அனுமதிக்கிறார் ஒன்று நம்முடைய தீமைக்காக அல்ல எல்லாமே நம்முடைய நன்மைக்காகத்தான் கர்த்தர் அனுமதிக்கின்றார் எது நடந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில அதாவது அந்த தகுதி அடைய ஒருமை எழு ஜீவி பெ கசப்பான வாழ்க்கைகளை அனுமதித்து அதில் அவை நான் சகித்து அதை முன்னேறி செல்ல முன்னேறி முன்னேறி முன்னேறி அந்த ஜீவுகளுக்கு பெற்றுக்கொள்ள எப்படியாவது நாம் அடைந்து வேண்டும் அப்போ சொல்ல சொன்னார் எப்படியாவது ஒரு உயிர் துளையின் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த உயிர் பங்கு பெற வேண்டும் ஒரு சாயலை அடைய வேண்டும் அதற்கு எந்த அதையெல்லாம் நான் எழுகிறேன் குப்பையாக நஷ்டமாக எழுகிறேன் என்று அப்போ சொன்னார் அவருடைய நோக்கம் பிரசுத்தோக்கம் எல்லாம் அதுவாகவே இருந்தது என்று நாம் காணுகிறோம் அவருடைய பயணங்கள் எல்லாம் அதுவாக இருந்தது இந்த பூலகத்தில் உள்ள ஒன்றே அவர்கள் குறைவாக எண்ணவில்லை அதை ஒன்றே குறித்து கவலைப்படவும் இல்லை என்று நாம் காணுகின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள சோதனை சகிப்போம் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்ய லேட் ஆகிறதா அடுத்து நீரோடைகளும்ரங்களும்கித்து கொள்ள நாள் வேலை இல்லையா சகித்துக் கொள்ளுங்கள் புறமசனம் இல்லையா சகித்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில இன்னும் பல துன்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றதா பிறரால் தோசிக்கப்படுகிறீர்களா சகித்துக் கொள்ளுங்கள் சொல்லுங்கள் நம்மை நம்மில் இருக்கிற பழைய தண்ணியில போட்டு கலவுனா போகாது இந்த பொண்ணுல எடுக்கிறாங்க மண்ணில் இருந்துதான் இதெல்லாம் எடுக்கிறாங்க அந்த மண்ணிலுள்ள கலந்துதான் இருக்கும் நெருப்புல போடும்போது தான் உருகி உருகி இழகி பொண்ணு வேறு தங்க வேற மண் வேற அழுக்கு வேற போகும் இருக்கின்றது அக்கினியை புடம் எடுக்கிறது போல நம்ம எப்படி தெரிந்து கொண்டாதான் உபசிரவத்தின் குகையில வைத்து தெரிந்து மற்றவைகளை போல இந்த வள்ளி பொண்ணு தங்கத்தை போல கூட அல்ல உபசிரவத்தின் குகை நெருப்பு நம்மை வந்து ஆய்கொள்கிறது என்றால் நம்மள இருக்கிற ஆகாதங்களெல்லாம் கழிந்து போக போக போக மற்றபடி உபவாசத்தாலும் போகாது நாத்தி போறான் ஜெமண்டினாலும் போகாது முழங்கால் என்றாலும் போகாது அது வேண்டும் ஆனால் இதுதான் நம்மை சுத்திகரித்து நம்ம இந்த நிலைக்கு ஆளாக்கும் சொல்ல வீழ்ச்சி ஏற்படாமல் நம்மளே தேவன் கொடுக்கிற சோதனை ஆகிய முள்ளு நம்மிலே உண்டு அதை நாம் சைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ சொல்ல குறித்து என்ன சொல்லுகிறார் நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார் என்னுடைய குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் பிள்ளையினைத்து குறித்து சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்ல காரணம் என்னை அந்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக என் ஆண்டவர் இதை என்னுடைய சரீரத்தில் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லுகிறபடினால ஆண்டவரை சுதிக்கிறேன் இரண்டாவதாக எவரே இருக்கிறது இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வாங்கியலாம் சோதனை தெரியாத பசி தெரியாதவர்கள் பசியோடு இருக்கிற மனிதன் எப்படி இருப்பான் என்று தெரியாது அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று தெரியாது சொன்ன மாதிரி சோதனை போய் நல்லா புசுத்து குடித்து வீட்டில ஒண்ணுமே இல்லை சாப்பிட ஒண்ணு அப்படிப்பட்ட மனிதன நீ போய் சாப்பிட்டு திருப்தியாயிருக்கு பசிய பற்றி தெரியாது அவர் என்ன சொல்ல முடியும் கொடுத்து கொண்டு போய் சோனே சாப்பிட்டு என்று சொன்னால் அது பொருத்தமாயிடும் அண்டவராக தேவனாயிருந்த போதிலும் அவர் தாமே பாடுபட்டு பாதிக்க பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடினால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருந்தார் எப்படியா அவர் கடவுளா இருந்த போதிலோ அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால் தான் சோதிக்கப்படுகளுக்கு உதவி செய்ய வல்லவராக இருந்தாராம் நம்முடைய வாழ்க்கையிலேயோ பிறகு ஈகை மனைப்பான்மையுடையவர்களாக உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் அந்த கஷ்டத்தை அனுபவித்தவர்களாக இருக்கணும் கஷ்டத்தை அந்த பாடுகளை நாம் அனுபவித்து சகித்தவர்களாக இருந்தால் பின்னால இந்த விசுவாச ஜீவித்துக்குள் வருகிறவர்களுக்கு சொல்லலாம் சோதனை என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இப்படித்தான் இருந்தது கொஞ்ச நாள் இருந்தது ஒன்றும் அனுப்புகிற ஒன்று என்று நாம் என்றால் பாதையாக வந்திருந்தால் தான் அதை நாம் சொல்லிக் கொடுக்க முடியும் தேவனுக்கு மெய்மை உண்டாவதாக ஆரம்பித்தால் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியால் பிறர் சோதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் உதவி செய்வதற்கு வல்லவராக இருந்தார் சொல்கின்றது அதற்காக நான்ண்டோருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த சோதனையில்தான் வாயில் வந்து எல்லாம் பேசி விடுவார்கள் கடவுளையே நம்ம நம்பியிருந்தது இதற்காகத்தானா இதற்காகத்தானா நான் நம்மை நம்பியிருந்தேன் என்றெல்லாம் சொல்லி விடுவார்கள் என்னெல்லாமோ சொல்லிவிடுவார்கள் நம்ம காதுகைக்கே சொல்லி இருக்கிறார்கள் சிலர் என்னையா கடவுளை நம்பி கடவுளை நம்பி என்ன செய்யறது குழந்தால் தான் காத்திருக்கிறது பொறுமைக்கு ஒரு அளவு இல்லையா என்று நம்மிடத்தில் கேட்ட பலர் உண்டு ஆனால் அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு தெரியாமல் செய்து விட்டேன் தேவதற்கு முன்பாக பதறி போய் பேசிவிட்டு தெரியாமல் செய்து விட்டேன் என்று சொல்லாதே என்று வேதம் சொல்லுகின்றது ஹலோ லூயா அதாவது சொன்ன சோர் விழுந்த இடத்தெல்லாம் சொல் விழுந்தா அது என்றைக்குமே கிரிசுண்டா இருக்கும் ஒப்புறம் ஆகிவிட்டாலும் பேசிவிட்டாலும் அது ஒரு தழும்பாகவே மாறி விடுகிறது புண்ணு ஆறி வேதனை நீங்கிவிட்டாலும் தழும்பும் எப்பாவது ஞாபகம் வந்துடும் அருமையான கற்றுடை பிள்ளைகளை அப்படி இல்லாத இப்படி கவனமாக பார்த்து கொடுங்க நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியாது நீங்கள் வீட்டில் எப்படி இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் கர்த்தருக்கு தெரியும் கருத்தர் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றார் குடும்ப வாழ்க்கையில் விதத்தில் எழுதியிருக்கிறது மனைவிகளே புருஷருக்கு கீழ்படுகிறது எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் கீழ்படியவர்கள் எல்லாவற்றிலும் கீழ்படியுங்கள் இது நியாயம் என்று வேதம் சொல்லுகின்றது இல்லையிலா அருமை அந்த கற்றலை பிள்ளைகளை கடவுளுக்கு தான் கீழ்படுகிற உங்களுக்கு கீழ்படிய மாட்டேன் என்று சொல்லுகிறோமா பெங்களூர்ல ஒரு குடும்பம் உண்டு அவர் கேப்டன் மில்ட்ரி கேப்டன் நூறு பேர் ஆயிரம் பேருக்கு லீடர் மில்டரியில் அவர் மனைவி வீட்டில் இருப்பார் சில வேளைகள்ல யாராவது தேடி போனால் நாங்களும் சில வேளை தேடி போயிருக்கிறோம் அவர் சொல்லுவாருடைய எஜமான் வெளியே போயிருக்கிறார் ஐயா ஆண்டவன் வெளியே போயிருக்கிறார் வருவார் உட்காருங்கிறேன் அப்படின்னு ஆனால் அவரு வந்து இந்த அம்மா அவரால் அடிபடாத நாள் கிடையாது டீ கொண்டு வர லேட்டாக உடனே அவருக்கு அவருக்கு ஆயுதமே காலு அந்த கேப்டன் இல்லையா இல்லை அந்த ட்ரைனிங் கொடுக்கறதெல்லாம் பயங்கர சரியா செய்யலாம் உடனே கால் கொண்டு தான் ஒதைப்பார் கால் கொண்டு ஒதவித்தது போல்வார் அப்படி படித்துக் கொடுக்குறாள் வீட்டில் மனைவி கிட்டே அப்படி தான் எடுக்கிறேன் டிவி கொண்டு வாங்கினால் அந்த உடனே போட்டு போட்டு தான் கொண்டு வர முடியும் ஆனால் அதுக்குள்ளே கால் எட்டாள் அப்படி ஒரு காலில் ஒரு பொண்ணு இருந்தது அந்த பொண்ணு நம்முடைய சபைக்கு வந்த பிறகு பாவரி கீச பிறகு திரும்ப ஒரு வருஷத்துக்கு பிறகு பழமீடியாக வந்தது அப்போது அம்மா சொன்னாங்க இப்படி ஐயா அவர் பிள்ளையப்படியும் காலில் பொண்ணு வந்துட்டது அப்போ பாஸ்டர் கேட்டாங்க முந்தினால அந்த பொண்ணு ஆறுவதற்கு என்ன மருந்து கடைப்பிடிச்சிங்க பாவே அப்போ அது பிறகு இப்போ கால் கொண்டு யாராவது அடிச்சிங்களா என்று கேட்டாங்க என்னுடைய வேலையா தானையா இருக்குது அப்படின்னு சொன்னார் அந்த அம்மா சொன்னாங்க இன்றைய காலில் கூட என்ன அடிச்சிட்டாங்க ஐயா அப்படி காலை கொண்டு அப்படின்னு சொன்னாங்க அருமையான தேவையான பிள்ளைகளை அப்படி செய்த போயிலும் அந்த அம்மா என்ன சொல்லுவார்கள் எஜமான் இல்லையா அருமையா கத்துடை பிள்ளைகள வாழ்க்கையில ஆண்டவர் சுவாபங்கள் ஏற்ற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை இருக்கும்படியாக கர்த்தன் அம்மே இந்த வழிக்குள்ளே இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் கொண்டு வந்து என்னடா வார வாரம் கொண்டு உரிக்கிற பிரசங்கமா என்று நினைக்கலாம் அகன்று கொண்டு வரும் முடிய வாழ்க்க எவ்வளவு பெரிய கசப்புகள் ஏற்பட்டால் அதை சகித்துக் கொண்டு நான் முன்னேறி தேவ நமக்கு வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள என்னுடைய பிள்ளைகள் எப்படியாவது நான் அவர்களுக்காக நியமித்திருக்கிற ஆசிர்வாதம் பெற வேண்டுமே என்பதற்காக நம்மை பக்குவத்துவதற்காக இந்த சோதனைகளை செய்ய வேண்டும் சகிக்க வேண்டும் போகும்போது ஒரு காது இருந்தா போதாத ஒரு காதல் கேட்டிருக்கிறான் அப்ப அந்த பையன் சொல்லிருக்கிறாட இந்த காதல் கேட்டு இந்த காதல் விடுறதுக்கு ஒரு காதுல கேட்கணும் வெளியே போய் விழுகிறது கேட்க என்று கற்றுடைய வார்த்தை சொல்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே சோதனை நாம் சகிக்க வேண்டும் எழுவையா சோதனையை நாம் சகிக்க வேண்டும் என்று திருவாக்கு சொல்லுகிறது கை சத்தம் வழியை கேட்கக்கூடாது ஒரு கை ஆட்டிக்கிட்டு ரெண்டு கையும் சேர்ந்து அடிச்சுன்னா சத்தம் வழியை கேக்கும் சத்தம் வெளியே கேட்காமல் இருக்க நான் பொறுமை உள்ளவர்களாயிருக்கா சோதிக்கப்படும் போது பாவம் செய்து விடக் கூடாதான் ஆண்டவராக எஸ் கெசு சோதிக்கப்பட்டபடியும் சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருந்தாலும் அவர் சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாத பிரதான ஆச்சாரியனாக இருந்தார் என்று அதே நிர்பகரித்த நாலாம் அதிகாரம் வாக்கியத்தில் சொல்லுகிறதை நாம் காண்கின்றோம் பலவீனங்களை குறித்து பரிதவிக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்க எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவம் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் எல்லாவற்றிலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார் சோதிக்கப்பட்டு எப்படி இருந்தாராம் பாவம் செய்யாதவராக பாவம் இல்லாதவராக பிளா நம்மைக்கு அனுப்பி இருக்கிறாரே என்ற முருமறுப்பு இல்லாதவராக அவர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது அதற்காக நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன் அவர் இவ்வளவாக சோதிக்கப்பட்ட நம்மை போல நம்மை போல எல்லா பாடுகளையும் அவர் சித்தார் நம்ம இவ்வளவு அவர் பாடுகளை சகித்தோம் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியனாக அவர் இருந்தார் என்று வேதம் சொல்கின்றது யோகின் புத்தகத்தை பாருங்கள் யோகின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை நான் பார்க்கின்றோம் அதற்கு நீ பைத்தியகாரி பேசுகிறது போல பேசுகிறாய் பேசுகிறாயே தேவன் கைகளின் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டும் தேவன கைகளின் பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமோ இவை எல்லாவற்றிலும் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை சைக்க முடியும் ஒரு சுன காரியத்தை சகிக்க முடியவில்லையே வாயில எத்தனை பாவம் செய்து விடுகின்ற மனிதர்கள் எத்தனை பாவம் செய்து விடுகின்றார்கள் ஒரு அம்மா எங்க ஊர்ல எங்க கிராமத்தில் மழை இல்லை மழை இல்லாதனால வயலில் உள்ள வேளாண்மை தீஞ்சு போச்சு அதற்கு பிறகு ஒரு மழை பெய்து மழை பெய்த போது இந்த அம்மா என்ன பண்ணாங்க நேராக அதாவது எரிந்து வாரியல் எடுத்து மழை அடிக்கிறாங்க என்னுடைய வெள்ளாண்மை பெய்த பிறகு மழை வருதுக்கு இந்த மழை பொண்ணில் பெய்கிறார் என்று வாயில் வந்தாலாம் சொல்லி மண்ணள்ளி மலைக்கு நேராக வானத்துக்கு நேராக மழையை கொடுத்தோருக்கு நேராக மண்ணை தாற்றி வாயிலால் மலை அடித்து ஓடி விடுங்க வராதவர்கள் அருமையானவர்களே சோதனையை சகிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவனாகி தெய்வ நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டோம் பாடுபட்டோம் பாவில்லாத பிரதான ஆச்சாரியனாக நமக்கு வழிகாட்டியாக சென்றிருக்கின்றார் பத்து குழந்தைகளையும் ஒரே நாளிலே கொடுத்தார் எல்லாம் எல்லாம் வெற்றி எரிந்து போய்விட்டு எல்லாம் சரீரமும் மாறிவிட்டது உதடுகள் மட்டும்தான் இருக்குது எப்படி இருக்கு சாதாரண மனிதனா எவ்வளவு கனத்துக்குரிய மனிதன் அவர் என்ன சொல்லுகின்றார் உதடுகளினால இல்லையிலா பாவம் செய்துவிட்டு சோதனையில் வரும்போதான் கண்டதெல்லாம் பேசி விட்டு கண்டதெல்லாம் சிந்தித்து விட்டு கொஞ்ச நாள் கோயிலுக்கு வராமல் இருந்துட்டு ஜப வேலை விட்டுவிட்டு குடும்ப ஜெபத்தை விட்டுவிட்டு அதாவது இவ்வளவு கடவுளை தேடி இப்படியா அருமையான கத்திர பிள்ளைகளை ஒவ்வொரு சோதனையும் நம்முடைய நன்மைக்காகவே கர்த்தர் அனுப்புகிறது ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையிலா எல்லா நன்மைக்காகவே கர்த்தர் செய்கின்ற காரியமாக என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்க வனுக்கு மைமை உண்டாவதாக நான் அடிக்கடி சொல்லி இருக்கின்றேன் அதாவது ஒரு நாள் ஒரு மீட்டிங்கில் நாங்கள் அட்டன் பண்ணணும் அதற்கு ஒரு குறிக்கப்பட்ட சொல்லியிருந்தார்கள் என்ன ஸ்டாப்பில் இத்தனை மணிக்கு ஒரு பஸ் வரும் அது இப்படித்தான் கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் இந்த வந்து சமயத்துக்கு சேர்ந்துடலாம் சொல்லியிருந்தாங்க அப்படி வந்து அதே மாதிரி பஸ் வந்தது கையை காட்டிலும் ஓடி விட்டது நிறுத்தவில்லை கொண்டே போய்விட்டார்கள் கொண்டு போய்விட்டால் பஸ்ஸில் இடமும் இருக்கிறது ஆனால் எங்களை ஏற்றவில்லை அப்புறம் அவங்க என்ன பாசினாங்க சரி இது ஒரு நல்ல இருக்கும் பரவாயில்ல கொஞ்சம் லேட்டாக போகிறது கழுவடை சுத்தம் கொஞ்ச நேரத்தில் அடுத்த பஸ் வந்துவிட்டது அஞ்சு நிமிஷத்தில் அந்த பஸ்ஸில் நாங்கள் போகின்றோம் அந்த முந்தினா பஸ்ஸு லெஃப்ட் சைடில் ஒரு மரத்தில் மோதி அநேக கையுடைந்தவர்களும் கால் உடைந்தவர்களும் தலையுடைந்தவர்களும் ஆகிய கிடக்கிற காட்சியை நாம் நன்மைக்கேலுவா இது ஒரு சோதனையாய் நாம் சொல்லிவிடக் கூடாது ஐயோ இந்த பஸ் நமக்கு சமயத்துக்கு போயிருக்கலாமே எந்த காரியமாயிருந்தாலும் சரி கைகூடி வரவில்லையா சோதனை சோதனையா என்று வேண்டாம் நன்மைக்கு ஆண்டவர் நமக்கு செய்கிற அனைத்தும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும் என்பதை கற்ற பிள்ளைகளை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அது கற்றை வார்த்தை என்ன சொல்லுகிறது சோதனையை சைக்கிற மனிதன் அந்த நமக்கு கடையிலே உலகத்தில் எந்த மனிதர்களுக்கும் ஏற்படுகிறது இல்லை ஏற்பட்டது இல்லை அப்படிப்பட்ட நிலையிலேயும் அவர் என்ன சொல்லுகிறார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கத்திர நாமத்துக்கு போத்தரா மகிமை அருமை அருமையாள பிள்ளைகளே யோகியிடத்தில் பைத்தியகாரி பேசுகிறது மாதிரி பேசுகிறாயே என்று சொன்னார் பைத்தியக்காரி என்று சொன்னாலும் பாவம் குற்றம் செய்தவர்களே போ சாத்தாரு என்றாலும் பாவம் பாயினால் பாவம் செய்யவில்லை இல்லையில நமப்போல் சோதிக்கப்பட்டோம் பாவம்லாத பிரதான வழிகாட்டியாய் வந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவரு அலையலோயா அவர் சோதிக்கப்பட்ட அந்த சோதனையிலையும் சோதனையை சகித்து அவர் என்று பிரதான ஆச்சாரியனாக நமக்காக இருக்கின்றார் என்று வேதம் சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் அலையலோயா அலையலோயா அலையலோயா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞான பெற்றார் பர்சுத்தாய் பெற்றார் அடுத்து என்ன நடந்தது வியானவரால் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் மனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் வாசக மத்திய மூன்று அதிகார கடைசி ரெண்டு வசனமும் நான்காவது அதிகாரம் முதலாவது கூட ஒரு வாசக ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே கரையேறினவுடனே வாகனம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி பிராவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் அன்றையும் வாகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் எங்களுடைய நேசகுமாரன் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு நிலையம் பெற்ற பிறகு அப்பொழுது சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் கொண்டுமே இல்ல எனவே ரொம்ப இன்பமாயிருப்போம் உள்ளத்தில மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் பெற்றிருக்கிறபடியால அது நமக்குள்ளே இருக்கும் வெளியே சரீரப்பிரகாரமான சோதனை நம்ம வந்து அணுகும் அது வேண்டாம் என்று சொல்ல முடியாதுவாமி அது ஞானஸ்தானம் பெற்றால் பரிசுத்தாய் பெற்றால் பெற்று கரையில வந்த நான் அடுத்த அதிகார நான் பார்க்கிறோம் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் தான் நமக்கு மாதிரி சோதனை உண்டு சோதனையின் சோதனையின் மூலமாக நமக்கு வைத்திருக்கிற மேலானவையில் பெற்றுக்கொள்ள வைப்பதற்காக ஆண்டவர் சோதனை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் வாழ்கிறவர்கள் உயிரோடு செத்தவள் என்று சொல்கிறது உலகத்தில் சுகமுகமா இருக்கணும் உலகத்தாரோட அப்பதான் அவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க அதாவது அவர்கள் அவர்களோட மத்தியில ஆண்டவர் நம்ம மேன்மையாக வைக்கணும் அப்பதான் அவர்கள் மேன்மையாகத்தான் வைப்பார் அந்த தாழ்வாக வைக்க மாட்டார் சரீரத்தில் சோதனை உண்டு அதை நாம் சகிக்க வேண்டும் இல்லை எழுவையா கணவனுக்கு மனைவின் மூலம் இருக்கலாம் மனைவிக்கு கணவன் மூலம் மூலம் பெற்றோர்களுக்கு இருக்கலாம் நண்பர்கள் மூலமாக இருக்கலாம் பார்சல் அடிக்கடி சொல்வாங்க ஒரு ரொம்ப நெருக்கப்படுகிற ஒரு குடும்பத்துக்கு ஆலோசனை சொன்னாங்க என்ன ஆலோசனைன்னா அதாவது முழுக்களுக்குள்ளே ரோஜாமலர் எப்படி இருக்கிறதோ அப்படி குமாரத்துக்குழு என்னுடைய குமார என்னுடைய குமாரத்துக்குழு எனக்கு அருமையானவர்களும் இருக்கிறார் என்று சொன்னார் அதாவது முழுக்களுக்குள்ளே ரோஜா மலர் அப்போ பாசம் சொன்னாங்க அதாவது அதுக்கு முன்னால் நான் வெளியே உள்ளவர்கள் உலகத்தால் ஏற்படுகிற குத்துதல் உலகத்தால் ஏற்படுகிற தாக்குதல் இதனால தான் இந்த ரோஜா மலருக்கு கஷ்டம் என்று நினைத்தோம் ரோஜா செடியில் இருக்கிற முள்ளுதான் இருக்கிற மலரே குத்த முடியும் இடையில ரோஜா மலர் வரும் காற்றடிக்கும் போது இங்க சாயும்போது இந்த முழு குத்தோம் இங்கே சாயும்போது இந்த முழு குத்தோம் மாத்தி குத்தோம் குத்துக்கிறது எதற்காக குத்தனுடனே சொட்டு சொட்டு செண்டு வரும் அந்த செண்டு அப்படியே நற்கந்தமாக பரவும் அதனை பார்க்கிற ஒரு சைடுல அப்படியே அது நுகர்வார்கள் அது ஒரு வாசனை கொடுக்கும் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒருவேளை ஒரு விசுவாசியின் மூலமாக இன்னொரு விசுவாசிகளுக்கு ஒரு தாக்குதல் மாதிரி இருந்தாலும் அது எதற்காக என்றால் நம்மிடத்தில் இருக்கிற நற்கந்தத்தை வெளிப்படுத்துவதற்காக நம்மளிருக்கிற அந்த சென்று போன வாசனை வெளியே வரும் உள்ளே இருக்கிற துர்க்கந்தம் வெளியே வரும் முடியாக அல்ல உள்ளே நற்கந்தம் இருக்கிறது அல்லவா இந்த முள்ளுப்பட்டவுடனே அது சொட்டு சன்று அதுலேருந்து வெளியே வரும் அது வாசனை வீசும் ால சபைக்குழும் சிலருடைய இதனால சிலருக்கு மன வருத்தங்கள் இருக்கலாம் அவர்கள் அதை சரி பண்ணுவார்கள் அவர்களுக்காக நாம் தேவம் பண்ணணும் நாம என்ன செய்யணும் அதுல நம்முடைய வாசனை வீசணும் இல்லையிலா நம்முடைய வாசனையை என்று வேதம் சொல்லுகின்றது அனுப்பினால் அருமையான தேவையிட பிள்ளைகளை அண்டவரால் கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று பசுத்தாய்ப்பற்று பிதாவினால் நற்சாட்சியுடையவர்களாக உடையவராக இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர்களை நான் பிரியமா இருக்கிறேன் என்ற வார்த்தை பிறந்த அடுத்த நிமிஷத்துல என்னாயிற்று என்றால் ஆவியானவரால் சாசனால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் மராந்திரத்திற்கு கொண்டு அப்படி என்றால் தேவன் நமக்கு சோதனை அனுமதிக்கிறது சோதனையை நாம் சகிக்க வேண்டும் சகித்து தேவன் வைத்திருக்கிற அருமையான தெய்வீக குணங்களை வேலை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் யார் சோதனை சகிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள் சோதனை சகிக்க விருப்பமில்லாதவர்கள் இந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் இந்த நிலையை அடைய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாளிலும் சபை எப்படி இருக்கிறதோ அதற்கென்றது கவனிக்கின்றவர்கள் அவர்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள் சபைக்கு ஆபியான் சபைக்கு சொல்கிறதாய் காதலாருக்கு இருக்கிறது விருத்த சேவனம் உள்ள காதுடையவர்களாம் இருந்து பெலாம் நடந்த பின்பு இந்த நாலு காரியங்கள் நடந்த பின்பு ஆபிராமை சோதித்தார் போதும் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக எவ்வளவு பெரிய சோதனை எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க பெற்றுக்கொண்ட பிறகு இருபத்தி வருடம் சோதிக்கப்பட்டு ஒரு ஆன்மகவை பெற்றார் அவருக்கு ஈசாக்கு என்று பெயர் அந்த ஈசாக்கை பற்றி ஆபரக வெளிப்படுத்தல் உண்டு சந்ததிகளை எழுப்புவேன் இவனில் இருந்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மனதனை போல பிரதங்களை உருவாக்குவேன் என்று கத்தர் வாக்கரிக்கிறார் அந்த வாக்கு திட்டத்தை அவர் மனதில் வைத்திருக்கின்றார் அருமையான உள்ள நீங்கள் நானும் அடைய வேண்டிய என்ன என் தேவன் எனக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார் எனக்கு ஒரு மைமின் காலத்தை வைத்திருக்கிறார் அதை தருவதற்காக இந்த சோதனை என்னை தேவன் சோதிக்கிறார் என்கிறதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் இந்த ஆபரகாமுக்கு அந்த அதாவது அந்த தேவனுடைய வார்த்தை மனதில் இருந்தது இவளுக்கு பிறகு ஆபரகிங் தொடர்ந்து அவர் அவனை நோக்கி என்றார் அவன் இதோ அடியான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் சொன்னார் எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க இப்போ இவர் இருபத்தி வருடம் குழந்தை இல்லாமல் அந்த பிள்ளைய பார்த்து எவ்வளவு அடைந்து ஏக புதல்வனாக ஈசாக்கை மோரியாமலில் கொண்டு போய் எனக்காக பல செலுத்துவாயா ஒரு மறுப்பும் இல்லை அவருடைய எண்ணம் என்ன எப்படி இருந்தது எவரே இருக்கிறது பதினோராம் அதிகாரம் 17, 18, பத்தொன்பது ஆகிய வசனங்களை வாசிக்கலாம் தேவன் அவருக்கு சொல்லி இருந்த வார்த்தையே அவர் மனதில் வைத்திருந்தார் விசுவாசத்தினாலே சோதிக்கப்பட்ட போது ஒப்புக் கொடுத்தான் இடத்தில் விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது எப்படிப்பட்ட வாக்கு பெற்றவன் மருத்துவரில் இருந்து எழுப்பத்தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பெறானவை பலியாக ஒப்புக்கொடுத்தவர் தீமை செய்ய மாட்டார் ார் இவனில் இருந்து சந்ததிகளை நான் எழும்ப பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லி இருக்கிறார் அதாவது இவனை பலி செலுத்திவிட்டாலும் எரித்து சாம்பலாக்கிவிட்டாலும் இதிலிருந்து கத்தர் அவனை எழுப்பி தருவார் என்று அந்த நம்பிக்கையுடையவராக அவர் இருந்தார் ஆண்டவர் சோதித்தார் மகனை கொண்டு போய் பலி செலுத்த என்று சொன்னார் திடீரென்று கொண்டு போய் சில மணி கொண்டு போய் பலி செலுத்தி அந்த செய்து விடுவார்கள் மூன்று நாள் பயணம் சென்று பலி செலுத்தக்கூடிய இடத்தை நியமித்திருந்தார் ராத்திரி துவங்கி முடித்து ராத்திரி துவங்கி முடித்து நடந்து போக இத்தனை சிந்தனைகள் மாறி மாறி வரும் பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளையில பையனை எட்டி பார்ப்பார் ஒரு பையன் இவனை கொண்டு போய் பலி செலுத்த போகிறோமே நம்பிக்கை எங்கே இருந்தது கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இளையலோயா தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார் ஜீவக இடத்தை தருவீன் என்று சோதனையை சகித்துக்கொள் அவனுடைய எதிர்காலம் இப்படி இருக்கும் மேன்மைப்படுத்தத்தான் இந்த சோதனை வழியாக நடத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் பலி செலுத்தி விட்டாலும் பெற்றுக் கொள்வேன் நம்பிக்கையோடு சென்றார் அங்கே போய் மறுபடியும் அவர் தேவனுடைய சுத்தம் அறிவோம் இன்னொரு கத்தத்தில் கேட்போம் என்று அவர் விரும்பவில்லை ஆண்டவர் சொன்ன மலைக்கு சென்றார் மடமட என்று பலிபிடத்தை கட்டினார் மகனை தூக்கி கடத்தினார் கையங்காலங்க கடத்தினார் கொண்டு போன ஆயுதத்தை முழுங்க ஓங்கினான் என்பது கருத்து வார்த்தை கொண்டாயிற்று சோதனை சைக்கிற மனிதன் பாக்கிவான் உத்தமன் என்று அதில் விளங்கிவிட்டால் கர்த்தர் வாக்கருளிய தமிழை சுத்தத்தை நிறைவேற்றுவார் உங்களை என்னை கத்திர அழைத்திருக்கிறார் அவருக்கு ஒரு மர்ம ராட்சியத்தை கத்திர ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அங்கே அதாவது ராஜாக்கள் அமருங்க பெரிய சிங்காசனம் இருக்கின்றது அதை அப்படி பார்த்தார் போன்ற மாதிரி கடைசியில் அகால பிறகு போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று சொல்கிறார் அல்லவா அதே போல எனக்கும் அப்படிப்பட்ட தரிசனம் கிடைத்தது அலையிலோயா அந்த சிங்காசனத்தை நானும் பார்த்தேன் அலையிலோயா ஆனால் மரணத்தின் ஓரத்தை எட்டி இருக்கின்ற நேரத்தில் அந்த பல்லவ கலாட்சியத்தினுடைய பல்லாட்சியத்துக்கு உள்ளே ஒரு காலை நான் வைத்து அடுத்த காலை தூக்க போன நேரத்தில் தான் என்னுடைய உயிர் திரும்பி வந்துவிட்டது அதனுடைய சாரி பிரஸ் அது நேரத்தில் நான் உள்ளே சிங்காசனங்களை கண்டு ராஜாக்கள் அமருகிற சிங்காசனங்களை பார்த்தேன் ராஜாக்கள் அதில் அமர முடியாது அவ்வளவு பெரிய மதத்துவமான சிங்காசனம் அவர்கள் அமர் அவர்கள் தலை வைக்கிற கிரீடங்களைக் கண்டு உன்னுடைய என்று உள்ளே இருக்கிறவர் என்று அழைத்தார் ஒருவர் கைடு கைடு மாதிரி ஒருவர் அங்கெங்கே அலைந்து கொண்டிருந்தார் அருமையான கத்திர பிள்ளைகளே உங்களுக்கு எனக்கத்திர வாக்குகள் இருக்கின்றார் அல்லையிலயா காபரம் சோதிக்கப்பட்ட போது சோதனை அவர் மேற்கொண்டார் மேற்கொண்டு தன்னுடைய மகனை பலி செலுத்தவில்லை பலி செலுத்திவிட்டார் என்றுதான் வேதனை இருக்கிறது அவரை மரித்தோரில் இருந்து திரும்பவும் பாவனையாக பெற்றுக்கொண்டான் என்று எழுதியிருக்கிறது களத்துல தலை கத்தி விழுந்து விடும் அப்படிப்பட்ட நேரத்துலதான் கருத்தர் கூப்பிட்டார் கை போடாதே இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் தெரிந்து கொண்டேன் நீ சோதனை ஜெயிச்சு விட்டான் சோதனை சகித்து கொண்டான் நான்கு நாட்களும் நீங்கள் சோதனை சகித்தாய அல்லவா சகித்துதானே வந்து எந்த அவிசுவாசமும் இல்லாமல் மகனை பலிசனத்தை ஒப்பு கொடுத்தாயே திரும்ப அழைத்துக் கொண்டு போவோம் அருமை உங்களிடத்தில் என்னிடத்திலும் கர்த்தர் ஒன்றை சொல்லுவார் ஆனால் நாம் நமக்கு நலமை நலமாக நன்மைக்காக கருத்தர் சொல்லி இருப்பார் என்று ஏற்றுக்கொள்வோம் நாம் அதை செய்வோம் சோதனை சகித்துக் கர்த்தகர் எனக்கு சொல்லியிருக்கிறார் அதை கர்த்தகர் எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு காணப்படுவோம் கர்த்தகம் ஆசிரியப்பார் யோகும் சொல்லுகிறதை நாம் திரும்பவும் கவனிப்போம் யோக இருபத்தி மூ மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை ஆசிரியர் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் வழியை அவர் அறிவார் விளங்குவேன் பார்ப்பதற்கு எதுவும் இல்லை எல்லாம் அழைத்து போய்விட்டது நம்பிக்கை வெளிப்படுத்தல் உண்டு நான் அதற்காகத்தான் சோதிக்கப்படுகிறேன் இந்த புடமிடுதல் அதற்காகத்தான் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று ஆண்ட சொல்ல உ நிறுத்து பாரு குற்றம் அவ்வளவு நீதிமான் அவருக்கு தெரியும் தீமைக்காக அல்ல இயேசுவை சாத்தான் சோதித்தது போல யோபையும் சோதிக்க கத்திர அனுமதித்தார் சுவாசத்தை சோதிக்க அனுமதித்தார் சாத்தான் சோதித்தார் சோதனை சகித்துக் கொண்டார் நாவினால் பாவம் செய்வதில்லை உதவினால் ஒரு பாதமும் செய்யவில்லை ஆண்டவரை தோசிக்கவில்லை சோர்ந்து போகவில்லை உன்னுடைய எதிர்நோக்கி நான் போகிற வழியை கத்தர் அறிவார் நான் அதை பெற்றுக் கொள்வேன் என்னுடைய சோதிக்கப்பட்டு முடிஞ்ச உடனே பொன்னாக உடனே பூமியிலேயே அவர் மறுபடியும் தலை துவங்கினார் என்று நாம் காணுகிறோம் உங்களை என்னையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தும்படியாக அழைத்திருக்கிறார் அதற்காக நமக்கு சோதனை மற்றவர்களுக்கு இல்லாத சோதனை நமக்கு வருகிறது என்றால் தேவனவர்களுக்கு அன்பு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை தருவதற்காக உயர்த்துவதற்காக இதற்கு தன்னை அனுமதித்திருக்கிறார் என் எழுநீ பிள்ளைகளை இதில் தோய்ந்து போகாதபடி காத்து வருவோம் ஆண்டவர் நீதிமானே எப்படி அறிகிறார் சங்கீதனம் பதினொன்று ஐந்து ஒருவர் வாசிக்கலாம் சங்கொன்று வசம் ஐந்து உங்களை என்னையும் சோதித்து அறிகிறார் மார்க் போடுவார் என்னுடைய பிள்ளை கித்திர மார்க் அவனது சோதனைகளை வென்றுவிட்டார் என்னுடைய பிள்ளை சோதனையில வென்று விட்டாள் சொல்ல முடியாது சோதனையை நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள் உயர்த்த போகின்றார் சோதனையை சகித்துக் கொள்ளுங்கள் ஆண்டு வாழ்க்கையை மேம்படுத்த போகின்றார் ஆண்டவர் நீங்கள் ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது எதிர்பாராத நன்மைகளை உங்களுக்கு தருவதற்காக விரும்பி இருக்கிறார் சகித்துக் கொள்ளுங்கள் வசனம் கூட சுமர்னா சபைக்கு தேவாவியான் எழுதும் போது எப்படி அவர் எழுதுகிறார் வெளிப்படுத்து விசேஷம் இரண்டாவது பத்தாவது வாக்கியத்தை வாசிக்கிறார் நீ பட போகிற பாடுகத்து எவளவும் உங்கள நாள் உபத்திரப்படுவீர்கள் மரணபரியம் உண்மையாகிற்கு உண்மையாக எடுத்து உனக்கு தருவேன் சொல்லு இல்லையா இல்லையலோயா நீண்ட நாள் இல்ல பத்து நாள் நம்முடைய தகுதிக்கு தகுந்தவர்தான் கருத்தார் சோதனையே அனுமதிப்பார் பத்து நாள் கத்துடைய பார்வையில பத்து நாள் தான் நம்முடைய பார்வையில இருக்கலாம் நீங்கள் படப்போகிற பாடுகத்து ஓ இந்த வழியில பாடுகளா என்று பயப்படாது பத்து நாள் முடிவீர்கள் முடிவெரிந்து உண்மையாக இருக்கீவர்களிடத்தை அருமையான கத்துடைய பிள்ளைங்களே பிரதானமாய் அறிகிற காரியம் அந்த ஒரு தந்து நமக்கு வைத்திருக்கிற மேன்மையை நாம் அடைய தகுதிப்படுத்தும்படியாக சோதனை இயக்கத்தில் அனுமதிக்கிறார் சகித்துக் கொள்வோம் சகித்துக்கொள்வோம் யோபை போல சொல்வோம் சோதிக்கப்பட்டு முடிந்த நான் பொன்னாக விளங்குவேன் யோபு சொல்லுகிறார் சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் நான் அப்படின்னால தேவனுடைய பிள்ளைகளை நாம் சோதனை போகாதபடி கத்தட கருத்தை பற்றிக் கொள்வோம் சோதனை ஏன் அவசியம் என்று நமக்குள்ளே பேசிக்கொள்ள வேண்டாம் பிறரிடத்திலும் அதை சொல்லி பிறரையும் அவர் உடைய செய்ய வேண்டாம் சோதனை நமக்கு தேவன் நியமித்திருக்கிற உயர்வை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமது மேல் வைத்த அன்பின் அது அனுமதித்திருக்கிறார் அவைகளை நாம் அழித்து கொண்டு நமக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மை அறிவுகளை பெற்றுக்கொண்டு கத்தர்களை பிரகாசிப்போம் தேவன் மாரையும் ஆசீர்வதிப்பார்கள் ஆமே